நாடக ரச பெருமக்களுக்கு எங்களின் அன்பு வணக்கங்கள் வாணி கேசட் பெருமையுடன் வழங்கும் நாடக பிரியாவின் இருபத்தி இரண்டாவது தயாரிப்பு பெரிய இந்த நாடக வசனத்திற்கு உதவியாக இருந்த அனைத்து பத்திரிகைகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி இந்த நாடகம் நடக்கப்போற வீட்டோட பேரே தமிழ்நாடு இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான எங்களின் கற்பனை பாத்திரங்களே பொதுஜன தொடர்பு இவேரா மோகன் வசனம் வி கிருஷ்ணகுமார் கதை நாடகமாக்கம் டைரக்ஷன் எஸ் வி சேகர் நாடக பிரியாவின் பெரியப்பா பெரியப்பா பெரியப்பாந்திர சத்திய தர்ம ராயதா கல்பிருஷாய் எல்லாரையும் நல்லபடியா வைப்பா அதுக்கு ஒரு படி மேல என்ன நல்லபடியா வைப்பா வணக்கமா வணக்கம் பாப்பா சத்தியமூர்த்தி கொரியர் சத்தியமூர்த்தி சூப்பர் கொரியர்ல இருந்து வரல நான் தான் படிப்பேன் அன்புள்ள தாமரைக்கு பெரியப்பா எழுதும் இருபத்தி நாலாவது கடிதம் நான் இந்த வீட்டை வீட்டுக்கு போய் அஞ்சு வருஷம் ஆச்சு நான் எப்ப வருவே நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் எப்ப வருவேன் என்னைக்கு தெரியாது ஆனா வரவேண்டிய நேரத்துல கண்டிப்பா வருவேன் இப்படிக்கு அன்புல்ல என்னப்பா பெரிய பெரியப்பா எப்படிதான் வரேன் வர வரமாட்டேன் சின்னமா அப்படி சொல்லாதீங்க பெரியப்பா சொன்னதையும் கப்பத்துல என்னமா இப்படி ஓடி ஒரு என்ன விஷயம் யானை துரத்திட்டு வருது சார் யானை துரத்துதா எங்க அது ஒரு நிமிஷம் அந்த குச்சி யானை போயிடுச்சு என்ன சார் இது ஒரு குச்சிய தூக்கி போட்டீங்க ட்வீட் போட்டா மாடு நிற்குது யானை போகாத எல்லாம் ஒரே அனிமல் சைக்காலஜி தான் இந்த மாதிரி நான் பல பேரை காப்பாத்திருக்கேன் நாய் தொரச்சிச்சு எலும்பு துண்ட ஸ்வீட் போட்டேன் அவனை விட்டுட்டு நாய் ஓடிடுச்சு ஒத்தனை எலி தோற்றிச்சு மசாலா வடிவ ஸ்வீட் போட்டேன் அவனை விட்டுட்டு எலி ஓடிடுச்சு இந்த மாதிரி பல பேரை காப்பாத்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன ஒரு மதம் முடிச்ச யானைகிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க என்னன்னா ஒரு மதசார்பற்ற மனுஷன் இல்லையா அதான் சார் என் பேர் தாமரை அதான் மதம் புடிச்ச யானை உங்களை துரத்துருச்சு ஒரு சோசியல் ஒர்க்கர் சமூக சேவை இருக்கேன் நிறுத்தி கருப்பு போட்டு வச்சு புனிஞ்சு என்னன்னு கேட்டாரு அவரு வச்சுட்டீங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க புயல் நிவாரண நிதி கார்கள் நிவாரண நிதி இதுக்கெல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்தி நிறைய நிதியா கலெக்ட் பண்ணிருக்கோம் சார் நாடு வாங்கல அங்க கூட விளம்பரம் பைன்னு அப்ப கரெக்டா சேர்ந்து கற்பழிப்பு சேலை அழிப்பு போராட்டம் நடத்திருக்கோம் நீங்க தானா ரொம்ப தைரியமா உங்களுக்கு சார் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கோம் எதிராவ ஆண்டுக்கு கூட நாங்க நிறைய உதவி செஞ்சிருக்கோம் என்ன வேஷ்டியாவுக்கு போராட்டமாண்ட் போட்டுக்கிற போராட்டம் கஞ்சா கள்ளசாராயம் அதெல்லாம் காய்ச்சி குடுப்பீங்களா அதை குடிக்கிறவங்களும் போயிட்டாங்களா ஐயோ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க எல்லாம் ஒரு சோசியல் சர்வீஸ் தானே எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு அவர் தினசரி ஏழையின் சிரிப்பில் இறைவனை பாப்பேன் தினமும் நிறைய இழங்களுக்கு தான தர்மம் பண்ணுவாரா பத்து பிச்சை வீட்டுக்குள்ளவார சொல்லி பிச்சு திச்சி மூத்தி விடுவார் அவங்க சிரிச்சவனே இவர் உள்ள போய் சாப்பிடுவாரு அவங்க வரட்டி விட்டுருவாங்க என்ன சார் இது இதுக்கு பதில அவங்களுக்கு சாப்பாடு போட்டா சந்தோஷப்பட மாட்டாங்களா சந்தோஷப்படுவாங்க ஆனா அவருக்குதான் இறைவன் மேல நம்பிக்கையே கிடையாது ஆன்டி சோசியல் சர்வீஸ் என்னது அதாவது உங்களை மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்றேன்னு ஊரை ஏமாச்சினாங்கன்னா அவங்க நாங்க போலீஸ் சொல்லி பிடிச்சி கொடுத்துருவோம் சோசியல் ஒர்க்கர் நம்பறேங்க எனக்கு தெரிஞ்ச பொம்பளை அப்படித்தான் ஊசி போட்டாங்க தடுப்பூசி போட்டா உடனே அரெஸ்ட் பண்ணிருந்தா ஐயோ அவங்க போட்டது போதை ஊசிங்க அதே போல ஒரு ஆள்ல பத்து கல்யாணம் பண்றேன்னா அவனையும் குடிச்சி உள்ள வச்சுட்டா ஒரே மேடையில நூறு பேருக்கு எல்லாம் கல்யாணம் பண்றாங்க பண்ணா தப்பா அவன் பேரையும் பண்ணிக்கிறன்ட்டான் பாக்கி ஒன்பது பேருக்கு பாதிக்காதா சார் இதை தவிர பேராவது பண்றீங்களா வந்து மேரேஜ் கன்சல்டன்சி மாதிரி வச்சிருக்கேன் அதாவது லவ் பண்றவங்களுக்கு ஐடியா கொடுப்பேன் ஒரே ஆளும் ரொம்ப நாளா தொடர்ந்து லவ் பண்ணா கைட்டிக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பேன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பேன் அப்புறம் டைவர்ஸ் பண்றதுக்கு ஐடியா கொடுப்பேன் எல்லாத்துக்கும் செப்பரேட் சார்ஜஸ் நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா எனக்கு சின்ன வயசுலயே அன்னை தெரிச்ச மாதிரி ஆகணும் இப்பவே பாரியாவையா ரேஞ்சிருக்கீங்க சோசியல் ஒர்க்ல அந்த அளவுக்கு பேர் எடுக்கணும் ஆசை நான் கூட ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டடிஸ்ல நிறைய பேர் வாங்கிருக்கிறேன் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கோம் உங்க பேரு சொல்லவே இல்லையே நோ பொம்பளை நான் அடகுமா இருக்கணும் ஆம்பளை பேரு கேட்கவே கூடாது போனா போதுன்னு பேரு சொன்னாங்க அப்படியே கை சொல்லிக்கா பூ அழக பா என்ன தைரியம் இருந்த வீட்டுக்கு முகமூடியோட போட்டு தெரியுமா எனக்கு காதலிச்சதுனால வந்தாச்சு ஒரு பொண்ணாமடியை போட்டு வீட்டுக்கு வர சொல்லி இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு என்னாச்சு அவ வீட்டுக்கு ஒரு மௌமூடித்தோட இதே மாதிரி மவுமூடிய போட்டு போயிருக்கான் அவனை நான் தான் நினைச்சுட்டா போனா போனா தங்கி போட்ட பக்கத்து தெருவுல நீலா மாலா ரெட்ட பெருவி பாத்திய அதுல நீலாற பொண்ணுலிச்சேன் விஷயம் மாலாவோட புருஷனுக்கு தெரிஞ்ச எல்லாரும் முன்னாடி நீதான காதலிச்சேன் நீயே கல்யாணம் பண்ணி கம்பல் பண்றா டக்குன்னு கட்ட வேண்டிதானே விளையாடாதப்பா நான் காதல் வச்சது நீராவன் மாலாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான் என்னடான் கேட்டா இந்த நூலு துணை நீராவ நான் எடுத்துக்கிறேன் என் பொண்டாட்டி மாலாவை நீ வச்சு எக்ஸேஞ்சு மேலான்னு சொல்றாங்களே இதான் பழைய துணி குடுத்துட்டு புது பாத்திரம் வாங்குற மாதிரி பழைய காரை குடுத்துட்டு புது கார் வாங்குற மாதிரி வெரி குட் வெரி குட் விளையாடாதப்பா உன் பேச்ச கேட்டு பக்கத்து பண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன் தெரியுமா ஒன்னு என்னடா லெட்டர் எது சொன்னேன் அந்த பொண்ணு குண்டா இருந்தா யாருமே அந்த பொண்ணை பார்த்து சொல்லி விட மாட்டேங்கிறாங்களே ஃபீல் பண்ண சரி நீ குண்டா இருக்கிறதுக்கு நீயா காரணம் உங்க அப்பா அம்மா தானே நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு தானே எழுத சொன்னேன் நீ என்ன எழுதுறேன் நீ உண்டானதுக்கு நீயா காரணம் உங்க அப்பா அம்மா தானே லெட்டர் எழுதினேன் சரி லெட்டர் மேட்டர் ஓட்டு வரல டெக்னாலஜி அமிச்சேன் உனக்கு இமெயில் உனக்கு இமெயிலுக்கு ஸ்டாம்ப் போட்ட முதல் நீ தாண்டா உனக்கு கம்ப்யூட்டருக்கும் டெலிவிஷனுமே வித்தியாசம் தெரியாது யாமினி நடிக்க சொன்னா பா மினி அது அலிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வந்து முட்டிய பேத்துட்டா ஒரு தடவையா ரெண்டு தடவை இது வரைக்கும் பதினேழு தடவை பண்ணிருக்கேன் ரஜினி முகமது மாதிரி அது ரஜினி முகமதுரா அதுக்கு அவனுக்கு பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் வந்தாங்க டிசம்பர் இருபத்தாறாம் தேதி நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் மார்கழி மாசம் அதெல்லாம் பரவாயில்லீங்க டிசம்பர் இருபத்தாறு உங்க பிறந்த நாங்க இன்டர்நெட் வழியா கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணி வைங்க அட்டாடா நம்ம பிறந்த நாள் கூட யாம வச்சுக்கறாங்களே சரி கல்யாணம் பண்ணி வச்சா ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதி வந்து இந்த கல்யாணம் செல்லாம் எதுங்கிறாங்க ஏன் ஒய் எனக்கு 19K கே 19K கே ப்ராப்ளம் கேள்விப்பட்டதே இல்லையே பஸ் தான் அது உனக்கு மட்டுமா ப்ராப்ளம் ஊருக்கே ப்ராப்ளம் கேட்டா உனக்கு ஏதோ முறப்பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே அத லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்க வேண்டிதானே எங்கப்பா அவன் மறைச்சி மறைச்சி பாக்குறால தவிர லவ் பண்ணவே மாட்டேங்கிறான் அதான் முறை பொண்ணு உடனே ஒரு மனு கொடுக்கணும் இதுக்கெல்லாம் ஜனாதிபதி எப்பரா வருவாரு இல்லப்பா இது பொது பிரச்சனைப்பா முறை லவ் பண்றதும் பொது பிரச்சனையா அது வேற இதுல கேள்விப்பட்டதே கிடையாது இனிமேல நோய் என்ட்ரீல போற எந்த தமிழனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஜனாதிபதிக்கு இமீடியட்டா ஒரு மனு கொடுக்கப்பானேன் இதே மாதிரி போச்சுன்னா நோ என்ட்ரி போடு ரூபா நோட்டு மாதிரி பைனஞ்சு லாங்குவேஜ்ல எழுதணும் வந்த தொலைச்சிரஞ்சாக டெய் வாடா ஜெமினி செல்லப்பா எப்ப இருக்க ஒன்னும் சொல்ற மாதிரி எதுவும் இல்லடா உன்னோட காதல் எவ்ளோ தூரத்துல இருக்கு கூப்பிடற தூரத்துல பாழும் கணத்துல வெக்கமா இல்ல ஜெமினி செல்லப்பான்னு பேர் வச்சிருக்க ஒரு தடவை கொடுவா நீ காதலிக்கல பேசாத உங்க அப்பா அம்மா பொண்ணு கல்யாணம் கட்டிக்கலாம் அதெல்லாம் எங்க அப்பா அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க என் தம்பிக்கு வயசு பத்து வயசு வித்தியாசத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்பது வயசு பொண்ணு அடப்பாதி மைனர் கால்ரா புடிச்சு உள்ள வச்சிருவாங்களே நீ வேற அந்த பொண்ணுக்கு இருபத்தொன்பது வயசு கிளாஸ் டீச்சர் மலையாள படம் டீச்சர் நான் நின்ன பிரேமிக்கணும் இவளுக்கு சின்ன வயசுலேயே பெரிய வளர்ச்சி டீச்சர் அப்படிதான் இருக்கும் நானும் ஒரு பெரிய பணக்கார பொண்ண காதலிச்சிருக்கேன் அவ வீட்டு கார் டிரைவரா மின்சார கண்ணாவா கலக்குறீங்களடா உங்களுக்குன்னு ஐடியா கூட இருக்கு தமிழ் பாரு தங்கி ரூட் போட்டா கடைசியில அவன் அக்கா என் ரூட்ட கிராஸ் பண்ணிட்டா அதிர்ஷ்ட காரண்டா குஷ்பு ரேஞ்சில ஒரு பொண்ணா சாவிடு படத்துலதான் குஷ்பு இதுல குண்டா அம்பாசடர் கார் மாதிரி வருவான் டிக்கரிங் வேற ஆயிருக்குமே அவ கொடுபத்தானா மறுபடியும் ஆம்பளியா பொறந்தவனுக்கு புகுந்த வீடு தான் சொர்க்கும் நீ போட்டு பொறந்த வீட்டுக்கு வந்து அக்கம் பக்கத்துல கேவலமா பேச மாட்டாங்க வாழா வெட்டன்னு இந்த பாரு அவ அட்ரஸ் கூடு அவசி பாக்குறேன் ஒத்து வந்தா சேர்த்து வைக்கிறேன் இல்ல இருக்கு டைவர் சார் அவ பேரு தமிழ் அரசுப்பான் ஓகே தமிழ் வீடு அப்படின்னு சொன்னாலே பெரிய தமிழ் வீடு ஆசிரியர் சார் நகர் ஓகே அவன் சரியாத ராட்சசிப்பா ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணோம்னு பணம் கேட்டேன் எதுக்கு வீண் செலவு நானே ரத்தத்தை எடுக்கிறேன்னு வரல வச்சுட்டாப்பா நல்லவேளை யூரின் டெஸ்ட் பணம் கேட்காத சைக்கிள் சங்கர்லிங்கம் பேசுறேன் சைக்கிள் சங்கர்லிங்கம்மா உங்க போனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் என்ன இது கொஞ்ச நாள் ஆளையா காணும் பாண்டிச்சேரி பிரான்ச் விஷயமா டெல்லி போயிருந்த எதுக்கு டெல்லிக்கெல்லாம் போறீங்க இங்க வாங்க உங்களுக்காக ஸ்பெஷலா டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் டீ பாட்டி அரேஞ்ச் பண்ணலாம் ஆனா டீ குடிக்கணும் அவசியம் இல்ல நேர்ல வாங்க பேசலாம் நேர்ல வரலாம் ஆனா பேசணும்னு அவசியம் இல்ல பண்ணிட்டேன் வணக்கங்க நான் வந்து கூப்பிடுங்களா யாருக்கு வழக்கமா பொண்டாட்டிக்குதான் புருஷன் புரியல கல் ஆனாலும் கார் டிரைவர் ஆனாலும் புருஷ அப்படி நினைக்கணுங்க என்னங்க பிளட் டெஸ்ட் நீங்க அவனை ரொம்ப இன்சல் பண்ணிட்டீங்க என்ன கே டிரைவர் சொல்லிட்டு ஒரே சமயத்துல பத்து கார் டிரைவரை ஆச்சரியமா இருக்கேன் எல்லாரும் பிஏபிஎல் படிச்சுட்டு டாக்டரா தான் இருப்பாங்க கையில என்ன கவர்னா பரதாவா கவுன் தாங்க அது சரி கோர்ட்டுக்கு போட்டே தானே போட்டுக்கணும் என்ன ஐயா புய்யா இருக்க மரியாதை தெரியாது கைதான் எல்லாமே நீ தானா அப்படின்னா ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணு நேற்ற சொல்லுங்க ப்ரீட் பண்ணி திருவா விட்டுடுறேன் ஜோ இத டிராமா நோட்டீஸ் டைவர்ஸ் நோட்டீஸ் யா அவங்க யாரும் டைவர்ஸ் பண்ணும் அவங்க புருஷனோட பொண்டாடி கிட்ட சொல்லுங்க புருஷனோட பொண்டாட்டி கிட்டதான் பேசிட்டு இருக்கேன் அவங்களோட புருஷனுக்கு அப்படி சொன்னா இப்படி சொல்லணும் நாங்க அஞ்சு வருஷமா பழகிக்கலாம் தான் நான் யாருக்கு அது எப்படிங்க புருஷன் இல்லாத இருக்க முடியுமா பொண்டாட்டி இல்லாத புருஷன் தான் இருக்க முடியுமா பாத்துங்க என்ன மாணி அனிமல் பிளான் வரையா அன்னைக்கு என்னடா யானை காப்பாத்துங்க எருமை காப்பாத்துல சின்ன சாரி பாக்க கொஞ்சம் கும்பிட்டு இருந்தாங்களா அக்கா சாரி உங்க அக்காவை கூப்பிடுங்க எனக்கு அக்காவே இல்ல சார் அக்கா இல்லையா தமிழ் வீடு தானே இந்த வீடு தமிழ்நாடு அப்போ பக்கத்து வீடுல ஆந்திரா கர்நாடகாவா எங்க வீட்டோட பேரே தமிழ்நாடு சார் ஓ இந்த வீட்டோட பேரே தமிழ்நாடா ஏங்க இது வந்து ஆசிரியர் தெரு தானே இது வாதியார் தெரு நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க ஆசிரியர் தெரு வாதியார் தெரு எல்லாம் ஒண்ணுதாம இத பாருங்க ஆசிரியர் வேணா பேர் இருக்கலாம் அவங்களை கூப்பிடுவாங்க மைசூர்ல இருந்தாங்க போயிட்டாங்க என்ன தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததே எங்க சின்னம்மா தான் தாமர டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு அழிச்சு வந்தது சின்னமாவா? மாவா இதுல என்ன சந்தேகம் பொறுப்ப அஞ்சு வருஷம் இவர்கிட்ட தான் குடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறமும் எங்கிட்டதான் இருக்கும் அதையே நான் பாக்க சின்னமா போய் இவருக்கும் ஒத்தே போகாது தாமரை நான் சொல்றத கேளுமா மட்டும் நம்பாத கௌத்துடுவாங்க சொல்லிட்டு வந்துட்டாரா இன்னும் வரல பந்தவனு சொல்லி இருப்பீங்க போட்டோ எடுத்துக்கணும் வணக்க வாங்க சைக்கிள் சங்கரங்க நல்லா இருக்கேன் நீங்க சௌக்கியமா நல்ல சௌக்கியம் தெரியுப்பா வந்துட்டார வரலயா பந்தவனு சொல்லி இருக்க சொல்லிருக்கேன் வருதுங்களா ரொம்ப சந்தோஷம் இவரு என்ன அன்பா கேக்குறாரா இல்ல எச்சரிக்கிறார்க்கு தெரியவே இல்லையே இவரு சைக்கிள் சங்கர்லிங்க வணக்கம் டூரிஸ்ட் கார் ஆபரேட்டர் சைக்கிள் சங்கர்லிங்கம் டூரிஸ்ட் கார் ஆபரேட்டரா பிரான்ச் ஓ டெல்லி பிரான்ச் சோனியா அதாவது ஒல்லியா அம்மா இருப்பாங்களா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஓ பெரிய பாக்கும் சூரிய பிரகாஷ் ஃப்ரெண்ட் சின்னம்மாவுக்கு என்னோட அருமை இனிமேதான் தெரிய போகுது அவர் இன்னும் சொல்ல இல்லையா ஆச்சரியமா இருக்குங்க சைக்கிள் சங்கர்லிங்கம் பேர் வச்சு டூரிஸ்ட் கார் வச்சிருக்காரு கார் வச்சுக்கலாம் ஆனா ஓட்டணும்னு அவசியம் இல்ல ஓட்டலாம் எதுக்கு கார் வச்சுக்கணும் இவர் என்னமோ சொல்றாரு ஆனா என்னன்னு புரியல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல புரிய நாள் ஆகுமாங்க என்னங்க இந்த வீட்டுக்கு ஆடாளுக்கு வந்து இருக்காங்களே பயங்கர டிராபிக் இருக்கும் போல இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு பிளை ஓவர் கட்டி அடி கேப் இருக்காது சார் கேட்ட வணக்கம் சார் யார் யானி பிளம்பரா சூப்பர் பாஸ்ட் கொரியர்ல இருந்து வரேன் சார் சூப்பர் பாஸ்ட் கொரியர் ஆட்டிக்கனு மதுவா வந்து கிடையாது பெரியப்பா எலக்ட்ரானிக் இருக்காரு பெரியப்பாவா ஒரு கையத்து போடுங்க வழக்கம் போல நான்தான் படிப்பேன் அப்படியா அன்புள்ள தாமரைக்கு பெரியப்பா எழுதும் இருபத்தி ஐந்தாவது கடிதம் பெரியப்பா சிக்ஸ்டி சிக்கன் சிக்ஸ்டி பைவ் மாதிரி சொல்றீங்க வயசு அறுபத்தஞ்சு நல்லா இருக்கு அப்ப நான் படிக்கலாமா சார் என்ன கேட்ட லெட்டர் பிரிச்சு நீ படி இந்த வீட்ல சின்னமாவை தவிர மத்தவங்க எல்லாரும் நான் வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படியா நேற்று எங்க அப்பாவுக்கு நான் பையன் இன்னைக்கு உனக்கு பெரியப்பா நாளைக்கு என்னப்பா அழுவா எங்க இருக்காரு அவரு ஓசூர்ல இருப்பாரு திருவண்ணாமலைல இருப்பாரு அப்படியே சிங்கப்பூர் அமெரிக்கா போயிடுவாரு நான் காலையில பேப்பர்ல படிச்சாங்க பெரியப்பா ஜப்பான்ல ஓடுறான் ஐயோ அது படையப்பா படையப்பாவா நாய் வந்துருச்சு நாய் பேசுது இந்த நாய் பேசும் ஆடும் பாடும் என்னையத்தி வரும் அது கார்த்திகை மாசம் நீங்க உள்ள போங்க தெரியும் தமிழ் வீடு பயங்கரம் அப்படியா பண்ணுதா தாமரா தெரியும் உன் குரல் கேட்டோன்னு நாயின்னா தான் இருக்கணும் என்னப்பா ஒரு ஆயிரா பாக்கி டைம் கொடுத்துறேன்பா கண்டிப்பா குடுப்பியா அப்படின்னா நாளை காலையில கரெக்டா பத்து மணிக்கு எண்ணரூபா இருக்குவா அந்த வழியா தான் தாமரை இந்த சோசியல் சர்வீஸ் பண்ற ஆபீஸ் போவாங்க நான் ஐடியா குடுக்கறேன் வணக்கம் முருகேசா கரெக்ட்டு என்ன வர் துமியாம என்ன வேலை ஆசிட் ஊத்துணுமா ஆளை கடத்தணுமா கல்ல எடுக்கணுமா மாறுதா எல்லாம் மாறுகையா எம்எல்ஏ எம்பி கடத்தணுமா மினிஸ்டர் கடத்தடா பிளேன் ஐஜக்கா கல்ல ஓட்டா பேங்க்லயே பாம்பு வைக்கணுமா என்னடா இது உடிப்பி ஓட்டுல ஆர்டர் கேக்குற மாதிரி இப்படி கேக்குற பாரு மில்லினுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ரெண்டு தலையிட்டா ஒரு தலை ஃபிரீ பாதிக்கலாம் போடுவாங்க போல கீது ஏன்டா பீகார் போற தர்மபுரி போடா எல்லாம் ஒரே ரேஞ்சில தான் இருக்கு முருகேசா நம்ம மேட்டர் ரொம்ப சிம்பிள் ஒரு ஆளு மிரட்டணும் வந்து இட்லி சாம்பார் சாப்பிட்டு போற மாதிரி சொல்றியா சரி யார மிரட்டணும் ஓ, அது கொறச்சலான ரேஞ்சுல மிரட்டவே மாட்டீங்களா அதெல்லாம் வேணா ஒரு பொண்ண மிரட்டணும்பா இது முன்னாடி சொன்ன எல்லா வேலையும் சேரும்பா இந்த புண்ணங்களை மட்டும் பயம் மிரட்டுக்கும் அப்ப ஒரு ஆள் வந்து அப்படின்னு ஒன்னு மிரட்டுற மாதிரி மிரட்டுவா நீ ஓடுற மாதிரி ஓடினும் ஐநூறு ரூபா உனக்கு ஓகே அண்ணாத்தா இப்படி பண்ணலாமா எப்படியா நான் முதல்ல ஓடி போயிட அப்புறம் வைக்க கைதா என்னடா கிண்டில் பண்றேன் முகூர்த்த நல்லா இருந்த கல்யாணம் கட்டிக்கலாமான்னு நீ ஒரு ரவுடிடா ஒரு பொண்ணா என்ன கேப்பா டைம் ஆகலாம் முப்பது ரூபாய்க்கு வாட்சி விட்டுட்டு ஊற எல்லாம் டைம் கேக்குறியா நீ கைல கத்தி வச்சிருக்கேன் எதுக்கு காலையில சேவிங் ஆயிடுச்சுல்ல அதை வச்சு நான் என்ன பண்ண போற கத்தி நீட்டு கைத்த போடுற கை கை கை கை கழுத்துல ஒண்ணும் போட்டு வரலா அது காதுல போட்டு தெரியா கை கட் கை கை காதுலயே ஒன்னும் போட்டு வரல அவ என்ன போட்டுக்கலாம் கைட்டு சொல்றேன் அதெல்லாம் வர ஏதாவது ஒண்ணு பொண்ணுருவாங்கடா அவங்க அண்ணாட்ட நான் சும்மா ரவுடித்தனம் பண்ணிடலாம் ரவுடியா நடிக்க சொல்ற நான் இன்னும் அப்படியே எழுதி கொடுத்து வச்சிருக்க பிட்டு அடிக்கிறியா எலெக்ஷன்லயே நாங்க ஜெயிக்கிறோம் கள்ள ஓட்டு போறதுக்கு இவ்ளோ கௌரவமான வார்த்தை கண்டுபிடிச்சது நீ தான்டா என்னடா கண்ணாடி மாட்டிக்கிற வெள்ள இருக்குப்பாடா பாவி இவ்வளவு கேவலமான ரவுடியை நான் பார்த்ததே கிடையாது கண்ணாடி கைட்டு வச்சு போய் மறைஞ்சி நில்வா கைட்டு சாரிப்பா ஜனாதிபதிக்கு மனு கொடுக்கறதுக்காக கையெழுத்து வாட்டி நடத்திடுறேன் உன் பேர் என்னடா ஜனாதிபதியைத்த என்ன மேட்ரு வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு நம்ம சந்தன கடத்தல் வீரப்பனாடே இல்லரா விளையாடுவியா அந்த காட்டில இருக்க சந்தன மரத்தான் வெட்டியிருக்கான் எவ்வளவு பாரஸ்ட் ஆபீசர் கொலை பண்ணிருக்கா சட்டத்துக்கு முன்னாடி அந்த ஒரு குற்றவாளி அந்த எதுக்கு பொது எதுவா இருந்தா என்னப்பா அவன் காட்டுல இருக்க மரத்து தானே வெட்டியிருக்கா ரோட்டில இருக்கதான் இன்னொரு குரூப் இருக்குல்ல என்னதான் என்னடா புதுசா தமிழன் தமிழன் ஆரம்பிக்கிறீங்க இப்படி ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான் ஹிந்தி பேசுற தமிழன் தெலுங்கு பேசுற தமிழன் குஜராத்தி பேசுற தமிழன் எல்லாரும் தமிழ மாறிடுவாங்க என்ன சாரிப்பா லவ்வுக்கு ஒரு ஐடியா கொடுப்பா வீரப்படுப்பாரு என்ன ஒரு ரோடு கத்திய கட்டுவான் நீ உள்ள பூந்தா ரெண்டு அடி அடிக்கணும் அவன் ஓடிடுவான் அட பொறிக்க மாதிரி சுத்தி நம்மளோட மரம் ஆமாம் இன்னைக்கு அவனுக்கு நம்ம மேல இவ்ளோ அக்கறையா அப்படின்னு தாமரை நினைச்சுட்டா போறோம் அதுக்கு மேல நான் பில்டப் பண்றேன் என்ன நான் வந்து உடனே குடுத்துருமான ரவுடி என்ன பத்தி வச்சு பொண்ணு தனியா இருந்தா இப்படிதான் இது யார் அடிச்சாங்க யார் ஓடினாங்க ஒண்ணுமே தெரியல டிவில சேனல் மாதிரி எஃபெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா ரொம்ப தேங்க்ஸ் நான் காப்பாத்தே இருப்ப ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட் ஒரு லாரி வருது ரெண்டு வயசு குழந்தை உள்ள பாஞ்சிருச்சு ரோட்ல யாருக்கும் என்ன பண்ணதுன்னு தெரியல ஐயோ யோயோன்னு அப்படியே பதறாங்க எனக்கு எங்க இருந்தது அப்படி ஒரு தெய்வ பலம் வந்ததோ தெரியாதுங்க அப்படியே ஒரே காலால அந்த லாரியை நிறுத்திட்டேங்க எப்படி பிரேக் குடிச்சுடா வேற மணி என்ன பாலோ பண்றேன் பண்ணிக்கலாம் நினைச்சேன் ஏன் பிரேக் போட்டு வண்டி நிறுத்தினீங்க விளையாடியா சிக்னல் ரெட்டு விழிஞ்சது வண்டி நிறுத்திட்டேன் நிக்க மாட்டீங்களோ நினைச்சேன் சிக்னல் ரெண்டு விழுந்தாலும் நிக்காத போறதுக்கு நான் என்ன கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸா அப்போ நீங்க என்ன காப்பாத்தலையா விளையாடுறா சிக்னல்ல போலீஸ் ஆதரவோட பிச்சு எடுக்கிறாங்கன்னு பாத்துருக்கேன் இப்ப தற்கொலை வேற பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா சரி நான் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கு போறேன் பாய் பாய் என்ன ஐடி போட்டி போற மாதிரி போறேன் ஒவ்வொரு தடவை நான் தற்கொலை பண்ணிக்கு போகும் போதும் என்னோட முயற்சி தோத்துருது ஒரு தடவை ரயில்வே தந்தை கடைசியில ரயில் வேற டிராக்ல போயிடுச்சு எல்லாத்தையும் கிணத்துல தண்ணி இல்ல என்னமா தண்ணி வரல கண்ட்ல தண்ணி வருமா பதினாறு வெயிட் பண்ணுனா வருதான் இந்த கைத்தால தூக்கு போட்டுக்கலாம் நினைச்சேன் யர் அருந்து போச்சு கிண்டல் பண்றீயா ரெண்டு இட்லி வரகரி கட்டினாலே இந்த கயிறு அறுந்தா நீ என்னத்தோட கண்களுக்கு நான் பைத்தியம் தான் திச்சிடுவாங்க மன நோயாளின்னு வேணா சொல்றேன் என் கதைய சுருக்கமா சொல்றேன் விளக்கமா கேட்டுக்கோங்க சுருக்கமா சொல்லி விளக்கமா கேக்கணுமா நீ என்ன மெகா சீரியல் ப்ரொடியூசரா அவங்கதான் சுருக்கமான கதையை விளக்கமா இருப்பாங்க மாடிப்படி அப்படின்னா இருபத்தஞ்சு வாரம் எரிய முன்பி சுடி ஏன்டிபடி போயிட்ட இறங்கி வருவன் அடிக்கடி தமிழ் சினிமா பாப்பேன் அதான் இந்த மாதிரி வளரு ஹனிமூன் தியேட்டர்ல ஹனிமூன் தியேட்டரா ரெண்டு வருஷம் ஆகுதுல கைப்பிடி வச்சிருக்கு இடம் இருக்கா அதுவா வழக்கமா ஏரோல உக்கார மறைக்குமே அதனாலதான் ஏரோள உக்கார சரி ஏரோல பத்தாவது சீட்ல நான் உட்கார் அதே சீட்ல உட்காருவா அதே ரோல பதினேழாவது காதலா படம் பாத்துக்கிட்டே ஆரம்பிச்சேன் எங்க நட்பு காதலா மாறி ரெண்டு பேரும் பாக்காமயே காதலிச்சு படம் முடிஞ்ச அப்புறம் கூட பாத்துக்கல அவர் எப்பவுமே இன்ட்ரஸ்க்கு அப்புறம் வருவாரு கிளைமேக்ஸ் வரும்போது எழுந்து போயிடுவாரு ஒரு தடவை கூட கிளைமேக்ஸ் இருக்குல்ல ஒரு நைட் ஷோ போயிருந்தோம் வழக்கம் போல தேட்டர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு ஜென்ரேட்டர் வேலை செய்யல அந்த சமயத்துல நீங்க பிஸி ஆயிட்டீங்களா சில சமயம் படத்துல இருத்தி பிட்டு ஓட்டுவாங்களா அந்த மாதிரி ஓகே ஓகே பேர் என்ன கோனை கேட்டல் நீ சாப்பிட்டதை கேக்கலாமா உன்னோட காதலர் பேர் என்னன்னு கேட்டேன் அவர் பேரே கோனை காதலர் பேர் கோனை சார் உன் பேர் என்ன குச்சிஐசா பாப்கான் பாப்கான் அதான் நமக்கு போய் வந்து நிக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் புனை பெயர்ல காதலிச்சோம் ஐயோ ஐயோ இன்னும் இந்த டாபிக்ல தான் தமிழ் படம் வரவே இல்ல பகத்து பகுதி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கதான் எப்படியாவது என்னோட கோணைக்கு தேடி கண்டுபிடிச்சு எங்கிட்ட சேர்த்து வைக்கணும் உருகி வழிஞ்சு ஓடி போயிருக்கிண்டல் பட்டுறீங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி இருப்போ தொலைச்சிட்டு சிபிஐ சொன்னா கூட நடக்காது தெரிஞ்சு வச்சுக்க என் சிப்க்கு என்ன பதில் சொல்றது பேசிக்கிட்டே இருப்ப ஒரு தடவை கூட படம் பார்த்ததே இல்ல போல் இருக்கு அந்த குறைய வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க காது கிட்ட நிக்க வச்சு கிசி கிசி கிசி கிசின் பேச வைக்கிறேன் வேலையில இருந்துச்சியா ஆனா கொஞ்ச நாள் அவர் படம் பாக்க வர்றதே இல்ல எப்படி வருவோம் என்ன படம் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் கடைசியா சேர்ந்து பாத்த படம் டைட்டானிக் அதான் மூழ்கி போச்சு யாருங்க வாங்க வாங்க இந்த பொண்ணு ஒரு பையனும் அப்படியே புனை பெயர்ல காயிடிச்சிருக்காங்க பாப்கார்னு இப்ப சிப்ஸ் வளருது உங்க காதலம் கிடைக்கிற வரைக்கும் நீ எங்க வீட்டுல தங்கிக்க அதுக்கு தற்கொலையே பெட்ரு இந்த வீட்டுக்கு போய்ப்பாரு தமிழ்நாடு ஆளு ஆளுக்கு வருவாங்க போவாங்க சவாலோடுவாங்க தங்கிப்பாரு தர்மம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கம்மா என்னோட கண்ணை மட்டும் காதலிச்சேன்னு சொன்ன கண்ணு தெரியாத அவங்க அத்த பையனுக்கு என் கண்ண தானம் பண்ணிட்டேன் கிண்டல் பண்றீயா நாம செத்த பிறகுதான்டா கண் தானம் பண்ணனும் அதுவும் நம்ம கண்ணு எடுத்து ரெண்டு பேருக்கு பொருத்துவாங்க என்ன ஒரு கண்ணா அவங்க அத்த பையனுக்கும் இன்னொரு கண்ணா மாமா பையனுக்கும் காதலிச்சாங்க காதலிச்சான் அத்த பையனு குடுத்து பழைய மெக்கானிக் ஷேட்டாடா வச்சிருக்கீங்க ஸ்கூட்டர்ல இருந்து கார்புரேட்டர் கட்டி குடுக்கற மாதிரி குடுத்துக்கணே இருக்கீங்க ஐயா தர்மம் பண்ணுங்கயா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா அய்யோ நான் ஒரு நாளைக்கு பிச்சைக்காரங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தர்மம் பண்ணுவேன் எனக்கே போடுமா ஆயிரம் ரூபாய் ஆச்சு அதான் சொன்னேன் இன்னைக்கு மாஸ்டர் கார்டு தங்க வழியில கைட்டு குடுக்கறீங்க என்ன கே பதினெட்டு கரைக்கும் எப்படியா கண்டுபிடிச்சா ஒரே பாத்தானு தெரிஞ்சுச்சு இந்த பக்கம் இந்த மாட்டி ஒரே அது உதவுஞ்சாக்க எங்கம்மா எங்க வாங்குவாங்க எங்க செய்கூலி சேதாரம் எதுவுமே அங்கதான் வாங்கி ஏமாறுவாங்க பாருங்க இறக்க சுபாவும் ஆனா இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணா என்ன தப்பு தேவைரு வேலை வாய்ப்பாக்கி குடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் காலம் வந்து நிப்பாங்க தெரியுமா உட்டா அவங்க வாழ்க்கைய குண்டிருக்கீங்க போல இருக்க கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஹாண்டிகாப்ட கல்யாணம் கூட பண்ணிப்பேன் நாங்க கூட பேச்சலர் தான் உங்க தங்க வழியா இருக்கு பாருங்க இறக்கமா இருக்கணும் ஆனா ஏமாளியா இருக்க கூடாது விளம்பரம் பண்ண சுட்டுக் கொடுக்காத ஏமாத்திட்டாங்க சரி லலிதா ஜுவல்லர் ஏமாத்திட்டாங்க வியாபாரம் என்னோட குதிரை ரேஸ்ல ஓடி கால் ஒன்ச்சு போச்சு அப்படின்னு இருபத்தையூபா வாங்கிட்டாங்க அதுலயும் ஏமாந்துட்டாங்க குதிரை காலத்து தானே உதவி செஞ்சீங்க அப்புறம் ஏமாந்து போகீங்க அது பொய்கால் குதிரீங்க பாப்கார் பாப்கார் வுடி இந்த ரவுில என் ஒன்னு இல்லப்பா எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல் ஜனாதிபதிக்கு உடனே ஒரு மனு கொடுக்கணும்பா என்ன ரவுடியை பாக்கலாமா கூட தானே இல்லப்பா பீகார்ல ஒரு தமிழ் டாக்டர் பேஷண்ட ஊத்தி பட்டாரு பேஷண்ட் அவுட் தரா ஆமா ஒரு டாக்டர் தப்பா ஊசி போட்டிருக்காரு நோயாளியும் தூக்கு தண்டனை கரெக்டு தான் எப்படிப்பா அவரு தமிழ் டாக்டர் இங்கிலீஷ் மருந்து ஊசி போட்டாரே செத்து போனது வட நாட்டுக்கார அதனால தமிழால தூக்கில போடக்கூடாது பேரை எப்படி கிளம்பி இருக்கீங்க ராத்திரி ஒத்தா நான் தமிழன்னு சொல்லி கத்தி காட்டினா வீட்டில இருக்க நகை நெட்டலாம் எடுத்துக் கொடுத்துருக்கா அப்புறம் உனக்கு ஒரு நியாயம் ஜனங்களுக்கு ஒரு நியாயமா சரிப்பா சரிப்பா மன்னிச்சுடா இந்நிகழ்ச்சியை தொடர்பு கேட்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் விடிய வழக்கங்கள் எழுந்திருப்பது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்தது பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எழுதிருங்கள் காதலுக்கு ஒரு ஐடியா கொடுப்பா நீ காதல் ஆயிடுவா ஆமா வாயே தரக்கூடாது என்னால வாயை இருக்க முடியாது வாயைப்பட்டு இன்னொரு பபுல் கம் கூட இப்ப குடுத்தாச்சு போனோம் தாமரை நம்புவா நீ வந்து அதிர்ச்சியில ஓமியாயிட்ட சொல்லு பாச அதிர்ச்சியில ஓமியாயிட்ட சொல்லி நடிக்கிட்டுமா ஆளு ஆளுக்கு கையில பாம ஆயிட்டே வர பாம வச்சா கூட யாருமே அதிர்ச்சி விடாது அப்படி வானா அப்படியே நம்ம முடியாத விஷயத்த சொன்னாதான் அதிர்ச்சி ஆயிடும் கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு அவ்வளவுதான் இந்தியா ல எல்லாருமே அதிர்ச்சியில ஊமியாயிடுவாங்க அது சரியா வராது ஜப்பான்ல நில அதிர்ச்சி அதை பார்த்த அதிர்ச்சியில நீ உண்மையாயிட்டேன் என்னப்பா எங்கே இருக்கிற ஜப்பான்ல அதிர்ச்சி வந்தா எப்படி ஊமியாக முடியும் அதை வந்து சாட்டிலைட் டிவியில காட்டிங்கன்னே இருக்காங்க அப்புறம் லைன்ல வேற போடுறாங்க ஜப்பான்ல நில அதிர்ச்சி இதை இன்னும் பத்து நிமிஷத்துல காமிக்கிறோம் ஆயிரம் பேர் சாவரத சந்தோஷமா பாருங்க பாருங்கன்றாங்க இதை இன்னும் எவ்வளவு ரூபா காட்டுவாங்களோங்கிற அதிர்ச்சியில நீ ஊமையாயிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் உண்மையா தான் இருக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பேசிடுவேன் எப்படி கல்யாணமே ஒரு அதிர்ச்சி மா எ தாமரை மதிவான அதிர்ச்சியில ஊமையாயிட்டான் அது வந்து பத்தாவது மாடியிலிருந்து கீழே விடும் போது காலில் அடிபட்டு உள்நாருக்கு கட்டாயி அதிர்ச்சியில ஊமையாயிட்டான் வெளிநாக்கு கட்டானது உள்நாக்குதான் வெண்டை வரும் அப்படின்னா மாமாவால இந்த ஜென்மத்துல பேச முடியாதா எந்த ஜென்மத்தையும் பேச முடியாதுபா சாரி மாமா சாரின்றாங்கப்பா உங்களை பத்தி தெரிஞ்சிக்காம நான்தான் ஏதோ பேசிட்டேன் மாமா நான் சின்ன வயசா இருக்கும் குழந்தையா இருந்திருப்பீங்க அப்பவே நல்ல வளர்ச்சியா சாப்பிட அழுதா பாட்டு பாடுவீங்க அப்படிதான் குழந்தைங்க அடுத்தா உன்னே அம்மா பாடுவாங்க நினைச்சுக்கோ சரி பாவம் அவங்கள அழுகுறாங்க பொருளுக்குன்னு இது அழகே நிறுவன் ஒரே வேவ் லென்ட்லதான் பாடுது யாராச்சாரோ அந்த பாட்டாமா எல்கேஜி படிக்கும்போது மாமா தான் எனக்கு ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தருவாரு எல்கேஜி அந்த காலமா இனிமே ஆறாவதுக்கு அப்புறம் தான் ஏபிசிடி அது வரைக்கும் அப்படிங்கணும் துரோகின்னு சொல்லிடுவாங்க அதான் ஆனா இப்படி படிக்க சொல்றவங்க பையன் பேரெல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சு டெல்லியில சந்தோஷமா உட்காந்துக்கிறாங்க என்ன பண்றது அதெல்லாம் நாம சொல்லவே கூடாது பாபா பாபா ஓமியானா கூட கடவுள் பக்தி போல பாபா பாபான்றான் பாபா உன்ன குணப்படுத்துவாரு மா பாரு மாமா எப்படிமா பாடுவார் மாமா எப்படி பாடுவார் பாடுனதுன்னா பாட்டு என்னோட குரல் நீதி உனக்கு பிளாஷ் பேக் தாமரை ஆடி போயிட்டேன் என்னடா முறாம நாய் மாதிரி சுத்துறானே அப்படின்னு நினைச்சேன் பாபா ஓவர் நைட் அவனை ஊமையாக்கி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது இன்னைக்கு எங்கிட்ட தப்பவே முடியாது இந்த இந்தாங்க கலாட்டா பண்ணிக்கா மேட்ரு அண்ணா தா வாங்கின பணத்துக்கு பார்த்து சொல்ல சொல்லுங்க அவனால பேச முடியாது ஊமியாயிட்டா பெப்படும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்பட் நம்ம கையில ஊமியா நடிக்கல நீ நடிக்கல அதிர்ச்சியில ஊமியாயிட்டாரு அப்படியா பாபா பாபா பாபாவோட அருள் மாறி வந்து தெய்வம் அப்படிம்பாங்க தெய்வம் எப்பவுமே சந்து சக்கரத்தோட வருது இல்லீங்க மாறு வேஷத்துல அதாவது ஒரு திருடர் மாதிரி வந்து அவனோட பக்திக்கு எழுச்சி அவன் மறுபடியும் பேச வச்சுட்டாரு நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது யார இவர நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா மாட்டேன் என் காதலை நான் சாகவரமாட்டேன் நான் ஊமையா இருந்தாதான் நீ என்னை கல்யாணம் அனுப்பின தொல்லாமலை படத்துல வரா மாதிரி இப்பவே வெட்டிக்கிற அறிவு கட்டான பலசே கட்டு கூட வாயத்தறது கிடையாது நாக்கு வெட்டிக்கலையா நீ ஊமியா இருக்கணும்னா நாக்க வெட்டிப்பா வேற ஏதாவது சொன்னா வேற எதையாவது வெட்டிப்பியா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு எல்லாம் தேவையா அதெல்லாம் வெட்டிக்க என்னடா பண்ணுவீங்க சினிமால மட்டும் அப்படி வரலாமா சினிமால வருதுல நெஜமாடா நெமாவே இருந்துச்சு நாக்க வெட்டிப்பாரா அது எதோ ரப்பர் நாக்கு கட் பண்ணி தனியா போட்டு பேட்டரி வச்சா டக்கன்னு அடிச்சுட்டு போகுது என்ன நினைச்சிட்டு இருக்க வாடிக்கைக்கு பணம் முக்கியம் இல்ல குணம் தான் முக்கியம் ஒரு ஹீரோ சொல்றாருன்னா துட்டு வாங்கி தான் ஷூட்டிங்கே வருவாரு தெரிஞ்சு வச்சுக்க நல்லா சொல்லுங்க அப்ப அது புரியா வணக்கம் சொல்றேமா நீ சோஷியல் சர்வீஸ் பண்ண தப்பு இல்ல அதுக்காக நான் கல்யாணமே கட்டிக்காத சோசியல் சர்வீஸ் பண்றது ரொம்ப தப்பு எவ்வளவு பொம்பளைங்க ஊர்ல கல்யாணம் சோஷியல் சர்வீஸ் பண்ணலையா புருஷன் வீட்டுல கரண்டியோட சமையல் பண்ணிட்டு இருக்கான் அது மாதிரி இந்த ஒரு கண்டித்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போ இது எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது இப்போ ஆனா இப்போ என்னமோ தெரியல என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு சொல்லட்டுமா சொல்றேன் நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவரு கிட்ட சொல்லிடுங்க ஆமாமாமா அவர்கிட்ட சொல்ல வெக்கமா இருந்தது அதுதான் உங்ககிட்ட சொன்னர சொல்லம்மா என்ன சொல் சொல்லுரா அழகப்பா என்ன இந்த நிமிஷத்து நீ நானும் நண்ப இல்ல ஐ, போடா நூறு பேரை பாத்தாச்சு அடுத்த மாசம் திரும்பி வருவா எனக்கு தெரியாது போப்போ அழகப்பான் என்ன ஐ லவ் யூ நான் கிண்டல் பண்றேன் போலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அப்ப இந்த தாமரை உங்களுக்கு பிடிக்கலையா என்னம்மா தாமரை பிடிக்கலன்னு நான் சொல்லுவேன் தாமரை நல்லபடியா வளரணும் தானே நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன கல்யாண கட்டிக்க மாட்டீங்களா அப்ப இந்த தாமரைக்கு என்னதான் அது வரைக்கும் நான் வெளியில இருந்து ஆதரவு தரேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் அழகப்பாவை காதலிக்கிறேன் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எப்படி தெரியும் வாங்க தம்பி வந்துட்டேங்க அக்காவா நீங்க தம்பி நீங்களே தாமரை நீங்க காதலிக்க முடிவு எடுக்கல என்னாலும் நான் எடுத்திருப்பேன் இப்பதான் தம்பி நீங்க தாமரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு எடுத்திருப்பேன் தம்பி உங்க கல்யாணத்துக்கு நான் மட்டும் சம்மதிச்ச போதாதே சம்மதிக்கமா பெரியப்பாவும் பெரிய இந்த வீட்டை விட்டு போய் அஞ்சு வருஷம் எனக்காக வாடாம காத்துரு நான் கடம்புறேங்க சபாஷ்கா இது வரைக்கும் வராது பெரியப்பா எப்படி வருவாரு பெரியப்பாவ ஒருத்தர் ஏற்பாடு பண்றோம் அழகப்பா பெரியப்பாவை பாத்தது இல்ல மீசாபேட்ட முருகேசில பெரியப்பா மாதிரி வர சொல்றோம் அழகப்பா பிடிக்கல சொல்ல சொல்றோம் யோ ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் தாமரை எப்பவும் ஏன் கைக்குள்ளதா இருக்கணும் கையில இருந்த தாமரை நழு விட்டீங்க தப்புதான் மறுபடியும் தாமரை பிடிக்கிறீதமா தாமரை இல்ல ாமுக்கு போயிருக்காரு என்ன விசேஷம் இன்னைக்கு பெரிய போட பிறந்த நாள் ஓ நானும் அட்வைசர் எல்லாம் கடைசியில உதவி என்னோட நம்பிக்கையான ஆளு பாத்துக்கோங்க இந்த நம்பிக்கையான ஆளுன்னு சொல்றாங்க அவங்கதான் கூடவே இருந்து கவுத்துருவாங்க பழச்சுக்காங்க அப்புறம் பிப்ரவரி முப்பத்தொன்னுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ளேயே பிப்ரவரி மாசம் முப்பத்தோராம் தேதி வர வரேன் இல்லையான்னு பாக்கலாம் இந்த பாருங்க இந்த மாசம் தேதி சொல்லி சவால் அவங்களை நம்பாதீங்க அவங்க வருஷம் சொல்லவே மாட்டாங்க சின்னம்மா பெரியப்பா வராங்க முரசொலி போட்டிருந்தது முரசா தினகரன் இப்ப தினகரன் சொன்னாதான் சின்னம்மா நம்புவாங்க பெரியப்பா வந்துட்டு இருக்காது பெரியப்பா வரா கொரந்த போது பெரியப்பா ஊர்லயே இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே இந்த பிறந்த வருஷாவது எப்படி இருக்கோ எந்த ரூபத்துல இருக்கிறாரோ மனுஷ ரூபத்துலதான் இருப்பாரு வந்துட்டேன் பெரியப்பாவா இல்ல இவர் பெரியப்பானந்த சாமிகளா ஆ சாமிக்கு நான் பெரியப்பா ஆண்டவனுக்கு பெரியப்பானந்தா ஓ பெரியப்பானந்தா எங்கெந்து வரீங்க மீசா பேட்ட நம்ம ஏரியா தாமரைக்கு எப்பவுமே என் மேல பாத்தோம் தாமரை சின்ன பழந்தையா இருக்கும்போது மூக்கொழிகிட்ட நிப்பா நான்தான் மூக்கு சிந்தி விடுவீங்களா அது எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க மூக்கொழிதான் மூக்குதான் சிந்தி விடுவாங்க யாராவது கால் கழுவி விடுவாங்களா சத்தியமூர்த்தி தானே என்னங்க இது கோலம் ஊர்ல கல்யாணம் என்னது இது இன்னைக்கு பெரியப்பாவாட பிறந்த நாள் அதுதான் கோயிலுக்கு போயிட்டு தங்கத்தேரி விட்டு வர தங்கத்தேரு வீழ்த்தீங்களா திருப்பி கோவிலேயே விட்டீங்கல்ல நிறைய பேர் வீட்டு வரைக்கும் வீட்டுன்னு போயிடுறாங்களா உங்களுக்கு என்ன பக்தி தங்கத்தேரு வீட்டு இருக்கீங்க வந்து நிக்கிறாரு பாருங்க இவரு பெரியப்பாவா என்ன கையில எடுத்து அவரே பெரியப்பா மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டாரு நிறைய பேர் ஊர்ல அந்த மாதிரி ஆசைப்படுறாங்க பாவம் வர முடியல எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி பெரியப்பா நிஜமாவே வராரு பெரியப்பா எப்ப வருவாரோ என்ன எல்லாரும் அடிச்சது என்ன பெரியப்பா எங்களை தவிர்க்க விட்டுட்டீங்க நீங்க எப்ப வருவீங்கன்னு நாங்கெல்லாம் ஏங்கி போயிட்டோம் எப்ப வருவார் எப்ப வருவாருதானே பெரியப்பா குண்டு போட்டாடி திரும்பி போட்டுவாராம் பெரியப்பா இதுல நாள் எங்க இருந்தீங்க கொஞ்ச நாள் ஹோசூர்ல இருந்தேன் அப்புறம் அப்படியே அமெரிக்கா போயிட்டேன் ஆனா அமெரிக்கா எனக்கு பிடிக்கல கொஞ்சம் தூங்கினா கூட மொட்டை அடிச்சாங்களா டவுன் டவுன்ல ரொம்ப திருட்டு போயன் ஜாஸ்தி அதானே அப்புறம் திருவண்ணாமலை ஆசிரமத்துல செட்டில் ஆயிட்டிருக்கீங்க அவர இங்க வந்தாரு அவன் வந்தான் ஏன் உங்களுக்கும் சின்னமாவுக்கும் ஆக்சுவலா என்ன சண்டை சொல்ற அப்பா அம்மா இல்லாத தாமரைய சின்னமா தான் சரி அதனால இந்த வீட்டோட அதிகாரம் வீட்டு சாமியும் சின்னமா கிட்ட இருந்தது ஓகே வீட்டுல விளக்கெரியல புழாயில தனி வரல அப்படின்னு நான் சொன்ன அதுக்கு சின்னம்மா என் பேர்ல கோவப்பட்டாங்க அவங்க கோவப்பட்டது தப்பு தான் விளக்கரியில கொழால தண்ணி வரலன்னு சொல்றது ரொம்ப நியாயமான விஷயம் இப்போ கூடதான் விளக்கரியில கொழால தண்ணி வரல சூரியபிரகாஷ் ஐயா உங்களுடைய நெருங்கின நண்பர் ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் தெரியலையே ஆக்சுவலா வெளியில என்ன பேசிக்கிறாங்க உங்களுக்கும் சின்னம்மாவுக்கு என்ன சண்டைன்னா ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு லேட்டா வந்தீங்களா வாச கதவு சாத்திருந்துதான் நீங்க தோட்டத்து வழியா வந்திருக்கீங்க அப்போ சின்னம்மா செக்யூரிட்டியை வச்சு உங்களை செக் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு வளர்ச்சி காரணமா இருந்த வாத்தியாரோட வாத்தியாரா எங்க தாத்தா எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள சொல்லி தருவாரு அதனாலதான் அவர் எல்லாரும் வாத்தியார் சொல்லுவாங்க வாத்தியாரோட பிறந்தனால சின்னம்மா நல்லபடியதா கொண்டா நான் ஆனா தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களோட வக்கியல விட்டு தங்கத்தேர் எடுத்து சொன்னாங்க இப்ப உங்க பிறந்த நாள் அன்னைக்கு உங்க கொரியர் சத்தியமூர்த்தி தங்கத்தேர் எழுத்துருக்காரு நானா சொன்ன அவரா செய்யறாரு எல்லாரும் இதே பதில சொன்னீங்கன்னா நாங்க என்ன காதல பூ வாயில வரல வச்சுன்னு கேட்டுக்கணுமா வாஜியா ரொம்ப கஷ்டப்பட்டு பராமரிச்சு இந்த வீட்டோட பொறுப்பை சின்னம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க அத சரியா பயன்படுத்திக்கலாம் நீங்க உங்க ஆதரவை சைக்கிள் சங்கர்லிங்கத்துக்கு சூரிய பிரகாஷத்துக்கு நெருங்கி வர்றாரு வாங்க சைக்கிள் உங்க ஆதரவு சின்னமாக்கு உண்டு இப்போதுக்கு ஆதரவு உண்டு ஆனா எப்பவும் இருக்கும் சொல்ல முடியாது அது எப்ப தெரியும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தெரியும் ஓ இவரு வாயில்ல பூச்சிங்க மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாருங்க மெல்லாம் ஆனா துப்பணும்னு அவசியம் இல்ல என்ன சைக்கிள் உங்களை ரெண்டு நாளா காணும் பாண்டிச்சேரி பக்கம் போயிருந்தீங்களா வந்துட்டீங்களா வாங்க சூரியா வாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி தம்பி போட்டோகிராபர் பாப்பா போட்டோ எடுப்பா வாங்க வாங்க எல்லாம் சேர்ந்துக்கலாம் தவிர சூரிய பிரகாஷ் ஐயா பக்கத்துல போயிருந்தேன் ஐயா சைக்கிள் வாங்க நட்புக்காரரு கொள்கை வயிறு கையில போயிருக்கேங்க போட்டோ எடுக்கணும் கை கிரியாம இருக்கணும் உங்க ஆதரவு யாருக்குன்னு எல்லாருக்கும் எதுல சொல்லுங்க என்னோட ஆதரவு யாருக்கும் கிடையாதுன்றயோ கண்டிப்பா சின்னமாவோ கிடையாது வளர்த்துங்களா சரிப்பா நானும் அழகப்பாவும் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆசைப்படுறோம் காத்துட்டு இருக்கோம் கூடிய சீக்கரம் என் சொல்றேன் சரிங்க ஆமா இவரும் சொல்ல மாட்டாரு மட்டும் சொன்னா தப்புன்னு சொல்லுவாரு எங்க அவர் தான் சீக்கிரம் சொல்றேன்னு சொல்றாருல்ல இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது நானே என் முடிவு சொல்லிட்டேன் இவரும் சொல்ல வேண்டியது தானே சின்னமா நீங்க டமால் முடிவு எடுப்பீங்க அந்த மாதிரி எல்லாரும் எடுக்க முடியுமா நீங்க உங்க முடிவு சொல்லிட்டேன் நானும் என் முடிவை தாம விஷயத்துல நான் எடுத்த முடிவுதான் என்ன சின்னமா பெரிய சண்டை போட்டா குடிக்காதுன்னு தெரியுதுல்ல பாருங்க பெட்டி எடுத்து போயிட்டாரு பையன் சமாதானம் பண்ணிட்டு நீ இப்படி போட்டு போற இப்படி அவர் எந்த வழியா வருவாரு யாருக்கும் தெரியாது நல்லா சின்னம்மா அதே வேகத்தில் ஓட வச்சிட்டீங்களா சின்னம்மா ஆமா உங்க அடுத்த தாமரைக்கு அழகப்பா மேல பெருப்பு வரணும் அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லியா இந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை இந்த சூட் போட்டு அழகப்பா கொடுத்துருங்க இதே மாதிரி சூட் கேஸ்ல கொஞ்சம் போட்டு நான் கொடுத்துறேன் மதுவான மூலமா பெட்டியை மாத்திரலாம் அழப்பாதான் பணத்தை எடுத்துக்கா மதுவான சாட்டி சொல்லுவான் ஓகே பெட்டியை மாத்தி வந்து சட்டியை மாத்தி வரும் என் கைக்கு வந்தாகணும் ஆயப்பா சின்னம்மா இந்த சின்னம்மா பணமும் பொட்டியும் டெல்லியிலுமா இல்லப்பா இதுல ஒரு லட்சம் கள்ள நோட்டா மாத்தி தரணுமா என்னங்க பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல கொண்டு எல்லாருக்குமே கள்ள நோட்டு தராங்களா இந்தியன் எக்கானமியை ஒழிக்கணும் அவங்க இது ரூபாயா இருக்குது நாணயமா ஏன் சின்னம்மா உங்ககிட்ட இப்ப நாணயம் இல்லையா என்னப்பா இது தாமரை கல்யாணமா வேண்டாம் சொல்லிட்டு இருந்தா உங்க மேல உயிரே வச்சிருக்கா அதனால எடைக்கு எடை நாணயம் தானும் தருவாண்டிருக்கேன் தாமரை தானே நல்ல என்ன கல்லு சாதாரண கல் இல்லீங்க என்னது கருங்கல் யாராவது கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா எடுத்து போயிருக்கோம் அதுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத உதாரணம் சொல்றேன் சின்ன தெரிய மிண்டல் பண்றியா என்ன கல் சாதாரண கல் இல்லீங்க கூடாங்கல் என்ன இது லெட்டரு அன்புள்ள தாமரிக்கு இத்துடன் இமயமலையிலிருந்து மந்திரிக்கப்பட்ட கற்களை அனுப்பியுள்ளேன் இதே சின்னம்மாவிடம் இருந்து உன்னை காப்பாற்றும் ஏதாவது பிரச்சனையை வந்தால் ஒவ்வொரு கல்லாக எடுத்த அடி இப்படி பெரியப்பா அப்ப பணப்பட்டு எந்த கருத்தா போய் சொன்னா சொன்னீல் என்ன முழிகிற இதெல்லாம் உன்னோட ஐடியாதானே ஒரு கேஸ் கூட கோர்ட்ல போனி ஆகல வந்து குள்ளநறிவு வேலை நீ சரியா சொன்னீங்க தம்பி வெளிய போடா கம்மியா போடாமீங்க எப்ப நீ ஆடிட்டானு எனக்கு தெரியும் போ அப்படியா சின்னம்மா நல்லா கேட்டுங்க உங்க மேல இருக்க பழைய கேஸ் மட்டும் இல்லாம புதுசாவும் கேச போட்டு ஏப்ரல் பதினேழு கூட உங்க வீட்டு விட்டு வரத்துல வக்கீல் சாமி இல்ல வர போயா எல்லா கேஸ்ல இருந்து சின்னமா வெளில வராங்க புதுசா கேஸ் போறியா ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதியில இருந்து கோர்ட்டுக்கே லீவ் வாசுறாரு அவரு வாங்க மாடி வழியா இறங்க வாங்க சூரிய பிரகாஷ் ஐயா வாங்க இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா சூரிய பிரகாஷ் ஐயா எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாரோடைய ஆதரவும் இருக்கு அதே சமயத்துல அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு ஏன் ஒவ்வொரு தடையும் அவரோட போட்டோ எடுத்துக்கிறீங்க உங்க லெவலுக்கு அது எங்களுக்கு சரியா படல ஐயா நமக்கு என்னைக்குமே பெளிப்பாவோட ஆதரவு தேவை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ ஆதரவு சின்னமாவுக்கு போயிடக்கூடாது அது முக்கியம் ராஜதந்திரி ஐயா நீங்க வருதுங்களா வாங்க கண்டிப்பா இப்போ உங்க முடிவை சொல்லுங்க வர பௌர்ணமி அதிகார இருந்தா அந்த ஆண்டவன யாராலேயே காப்பாற்ற முடியாது எதுக்கடுத்தாலும் எங்கேயும் யாராவது நான் பெரியப்பா அவர் வந்த உடைய கதவை சாத்த வேண்டிதானே அது சரி அவர் எந்த வழியா வர்றாரு யாருக்கு தெரியும் என்ன சாவி இவங்க கிட்டியா அவங்க கிட்டியா அதிகாரம் யாருக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு எப்ப வீட்டுக்கு தமிழ்நாடு பிரச்சனை இருக்கா செய்யும் ஏற்படும் பெரியமாவது சூரிய பிரகாசத்தை பிடிக்கல சைக்கிள் சங்கர்லிங்கத்துக்கு யார பிடிக்கும் யார பிடிக்கலன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல தாமரை தாமர என்ன மதுமதி என்னோட போன கடிச்சிட்டாரு அப்படியா இத பாருங்க லெட்டர் போட்டிருக்காரு நான் இருக்கிற இடத்தை தேடி இன்னைக்கு காலையில பத்து மணி பாப்கார்ன் போட்டுறதான் அவரு தான் போறது நாங்க நாங்க பாப்கார் பாப்கார்ன் போட்டுக்குடி வாசிக்கிறீங்க என்ன மேட்டர் உங்களை கள்ளம் இல்லாத வெள்ள பணியாரோ நினைச்சேன் வெள்ள பணியாரம் பொம்பளியா தமிழ் இப்படி பேசுற ஆனா நீங்க அடுத்த பாப்கீங்க அதான் பாப்கானோட வந்து நிக்கிறீங்க லெட்டர் அனுப்பிச்சிட்டு இமெயில் வேடத்துல வந்து நிக்கிறீங்க என்ன சொல்றீங்க இந்த லெட்டர் படிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் என்ன லெட்டர் இது அன்புள்ள பாப்கான் உனக்காகவே உருகும் கோனை சேதும் கடிதம் இருப்பில் தொடங்கிய நம் வாழ்க்கைக்கு ஒலி கிடைத்து விட்டது காலை மணிக்கு பாப்கான்னுடன் விரைந்து அன்புடன் கோன் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் என்னடா இது இசை விழா மாதிரி ஆளாளுக்கு எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்றாங்க டிராமாவை தான் ஒரு ஆள் கண்டுக மாட்டேன் சமாளிக்க வேண்டாம் பேசாம இந்த பொண்ணா பண்ணிக்கோங்க நீ தான் கோனை நான் வர்ச்சின் யோ உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா எனக்கு நீ பாப்கார்ன் கொடுப்பேன் தெரியும் உங்களுக்கு பாப்கார்ன் பிடிக்காத எனக்கு தெரியாது ஓடுறாரு ப்பா வாங்க சைக்கிள் எப்படி இருக்கீங்க என்னமா அது ஓய்வு பொண்கள் யாராவது அத்தான் சொன்னாக்க கல்யாண அனா கூட என்னம்மாங்க ஆனா குண்டு வச்ச மாதிரி இப்படி ஓடுறாங்களே என்ன மேட்ருன்னு புரியவே இல்லையே யாரியா நீ கையில பாப்கார்ன் நீ தானே பக்கத்துல ஸ்டால் வச்சிருக்கேன் தரதான் சொல்லிருந்தேன் ஆச்சரியமா இருக்கியா இது வரைக்கும் ஜெயிச்சவங்க தொகுதி மக்களுக்கு அல்வாதான் குடுத்துக்கறாங்க நீ பாப்கார்ன் தரையா இந்தாங்க பாப்கார்ன் இருக்கிற பாப்கார்லேயே பெரிய பிரச்சனை என்னம்மா சந்தேக சீர்ந்துதா சாரி என்ன மன்னிச்சிருந்தா அண்ணா அண்ணாவா அத்தான் அண்ணா இது நட வார்த்தையே தெரியாதா கசன்னு சொல்லல எவ்ளோ கம்ஃபர்டபிளா இருக்கும் அப்போ கண்டிப்பா என்னோட கோனைஸ் கிடைச்சிட்டு வரா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் கரெக்டா பதில் சொன்னா உன்னோட கோனைஸ கண்டுபிடிச்சு கொடுப்பேன் சொல்லுங்க நல்ல திருடனுக்கும் கெட்ட போலீஸ்க்கும் என்ன வித்தியாசம் தெரியாது யூனிஃபார்ம் தான் என்ன கிளம்பிட்ட என்னோட கோனை போட்டு அட்ரஸ் தெரியுது என்ன அன்புள்ள பாப்பான் அழகப்பனை நம்பாதே தவிர்க்க முடியாத காரணத்தால் குறிப்பிட்டபடி என்னால் வர இயலவில்லை உடனடியாக ஒரிசாவுக்கும் வரவும் உனக்காகவே கோனைமுடன் காத்திருக்கிறேன் எதுக்காகசாத்தி பாரு ஜனத்தொகை பெருக்குத்தான் அடிச்ச புயல்ல கூப்பிடறான் கூப்பிட்டாலாவது முதலமைச்சர் இருக்கு நீ எதுக்கும் என்ன பண்ண வீட்டுல போய் வெயிட் பண்ண மாடத்துல சாகி வச்சுக்கிறேன் எங்க போறா அவளுடைய காதலன் அவளோ ஒரிசா வர சொல்றா போறா அவ காதலன் கிடைச்சானா அதனால ஒரிசா போறா தமிழ்நாட்டில கேள்விக்குறியா இந்த பாப்கானுக்கு ஒரிசாவில பதில் கிடைச்சிருச்சு ஆனா என்னோட எதிர்காலம் என்னன்னு எனக்கே தெரியல கவலைப்படாதம் தாமரைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி வரல பாரு வேற கொரியர் வந்து வேற கொரியர் யாரு கொடுத்தாரு லெட்டர் தாமரைன்னு கேட்டாரு அப்புறம் நீ எப்படி வாங்கின என்னப்பா தாமரை நானு ஒண்ணுதானப்பா அது அவனுக்கு எப்படி தெரியும் அது என்ன எதிர்காரு அன்புள்ள தாமரைக்கு பெரியப்பா எழுதும் இருபத்தி கடிதம் நீ அயங்கப்பாவை காதலிக்கிற ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மதிவான மாப்பிள்ளையா வரணும் இதுதான் என் முடிவு இப்படிக்கு உன் அன்புள்ள பெரியப்பா தாமரை தாலியோட வந்திருக்க வாமா, கல்யாணம் பண்ணிக்கலாம் தகுந்தமே சரியில்லையே யாருன்னு பாப்போம் வணக்கம் டிவியா ரெண்டாயிரம் மில்லியன் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறோம் சார் யார் ரெண்டாயிரம் மில்லியாச்சு வாங்கி எடுக்கிறாங்க பாத்தீங்களா இல்ல சார் மில்லியனி மில்லியன் போட்டுருக்க அந்த அம்மாவ அந்த அம்மா வச்சு புரோகிராம இவங்க ஒரு வார்த்தைய ஒருத்தருக்காக சொல்லுவாங்க சரி அந்த வார்த்தைய ஒவ்வொருத்தரும் மத்தவங்கால சொல்லிக்கிட்டே வரலாம் கடைசியா இவங்க கிட்ட சொல்லலாம் அதாவது இந்த ஆபீஸ்ல இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கோர்ஸ் இந்த மாதிரி வரும் ஆமா சார் இவங்க சொன்ன முதல் வார்த்தையோ இவங்க கிட்ட சொல்ற கடைசி வார்த்தையோ ஒத்து போச்சுனா சூப்பர் மில்லி குடும்பம் பட்டம் கொடுப்பீங்க கரெக்டா ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் தொகை உண்டு எல்லா சாட்டலை விளம்பரம் பண்றீங்க பரிசு பெற்றவர் முருகன் இருக்காரு அவரே பாக்குறாரு ஓஹோ வேலூர்ல இன்னொரு முருகன் வாங்கிட்டு போட்டார் போல இருக்கு நினைக்கிறாங்க பாருங்க தமிழ்நாட்டில் நாலு ரூபா போஸ்ட் கார்டு வாங்கியே பல பேர் ஏட்டாங்க அவங்கள ஏமாத்திராதீங்க ஏமாத்த மாட்டேன் சார் மேடம் சொல்லுங்க சொல்லுங்கம்மா புடிக்கி கட்டாக்கிள் நீங்க சொல்றே கல்ல கடிச்சு பல்லு போயிடுச்சான் சொல்றேன் மதிவான கவனமா கேட்டுக்கோ நாக்கு கட்டாயி பேச்சு போச்சு என்ன முடிக்கிற அந்த பொண்ணுட்டு போய் சொல்லு மதிவானா சொல்றேன் மா சரியானு கேட்டுங்க பேச்சு போய் மூச்சு நின்று போச்சு அதே கூட என்னோட கோடை மாட்டியா காது பேசு ஒரு பொ நீ யாரு கண்டுபிடிக்காண்ட் தால கட்டுால கட்டு அப்படியே வீடியோ எடுங்க எடுத்து தொடர்ந்து கேபிள்வில காட்டுங்க அப்பதான் திரிந்துவாங்க என்ன லெட்டர் போறியா அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அன்புள்ள தாமரைக்குன்னு அந்த இடத்துல அன்பு உள்ள ஜனாதிபதிக்குன்னு எழுதி அதை அடிச்சிருவேன் அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் நீதான் அந்த ஆளுன்னு என்ன மன்னிச்சிருங்க என்ன சாலை கட்டினால சந்தோஷமா இருங்க என்ன அநியாயம் பாத்தீங்களா புல்லு தடிக்கு கல்ல விழுந்துட்டான் அப்படின்னா பேச்சு போய் மூச்சு நின்று போச்சு அப்படின்னு வதந்தி பரவுது நல்ல விஷயத்த நம்ம சொல்லவே விட மாட்டாங்களே பெரியப்பா எர்வரா விதமா வந்திருக்கீயப்பா நான் இதுதான் கல்யாணம் பண்ணி போறேன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க என்னான ஒரு பொண்ணை ஏமாத்த கட்டிக்க சொல்லி லெட்டர் அனுப்பிருக்கீங்க நான் லெட்டர் அனுப்பலையே என்னடா மதிவானா லெட்டர் அனுப்பல செட் அப் லெட்டர் பாத்தீங்களா பெரியப்பா நீங்க எல்லாத்தையும் நேரடியா சொல்லிட்டு அந்த மாதிரி குழப்பமே வராது அடிக்கடி கொரியர் மூலமா சொல்றதுனாலதான் அனாவசியமா நீங்க எதையோ சொல்றது மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க சரிப்பா இப்போ உங்க முடிவை சொல்லுங்க வரப்போறவங்க உங்களுக்கு புருஷன் மட்டும் இல்ல உயிர்படி இந்த வீட்டோட அதிகாரத்தை நிர்ணயம் பண்ண போறேன் அழகப்பா தகுதியானவரா நீங்க சொல்றதும் சரிதான் இவ்வளவு பெரிய சொத்துக்கும் வாரிசா வரக்கூடிய தகுதி அழகப்பாவுக்கு இருக்க என்னடா இது எதிரும்புருமா இருந்த ரெண்டு பேரும் சரிதான் சரிதான் சொல்றீங்க ஒண்ணும் புரியலயே அழகப்பா இந்த வீட்டோட அதிகாரத்தை உங்ககிட்ட ஒரு நாள் தரும் ஒரு நாள் அதிகாரமா அதுக்குண்டான அதிகாரமே உங்ககிட்ட கிடையாது அது சூரிய பிரகாஷ் ஐயா கிட்டதான இருக்கு சரியா சொன்னீங்க தம்பி ஐயா வாங்க வாங்க சின்னமா என்ன கேட்காம நீங்களா பரவாயில்ல ஒரு நாள் அதிகாரம் இன்னும் ஒரு வருஷம் கூடவே நீங்க அதிகாரத்தை வச்சுக்கங்க சொன்னா கேப்பாரு பாதியில குடுத்துருங்க எப்படி கேப்பாரு அதெல்லாம் சரியா வராது ஒரு நாள்ல முடியுமா ஏ முடியாது ஒரு ஓட்டுல பிரைம் மினிஸ்டரே கவுக்கற நாடு நம்ம நாடு இது என்ன பெரிய விஷயம் முதல்வன் படம் பாத்தீங்கல்ல அப்படின் பெரிய விட்டு அனுப்பிடுவீங்களா என்னோட வேலை கிடையாது அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க இந்த வீட்டோட அதிகாரத்தை நிர்ணயிக்க போற உரிமை தாமரைக்கு புருஷனா வரப்போறவனுக்குதான் இருக்கு உனக்கு புருஷனா வரத்துக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இருக்கு நிரூபிச்சா போச்சு அதோ அந்த போட்டி அதை எடுத்துட்டு வாங்க type நீங்க இந்த பாட்டு போட்டா டைப் ரைட்டரோட வலியா இருபிய கைட்டு கையத்துல மாட்டி தொங்க விட்டு இருக்கேன் நீ அடிச்சா என்ன விழுவோயா போப்டாப் அப்படியாவா காப்பிடிக்கிறது போத்தீங்களா இந்த பொட்டிக்கு நாலு சாவி இருக்கு எந்த சாவி என்னன்னு நமக்கு தெரியல அது என்னன்னு இப்ப பாத்துருவோம் சின்னம்மா இந்த அங்க ஒரு NO. சின்னமா கிட்ட சாவி குடுக்க கூடாது சின்ன சாவி குடுக்க கூடாதா அப்போ பெரிய நீங்க வச்சுக்கங்க நானும் வச்சுக்க மாட்டேன் அதையும் நான் சொல்ல மாட்டேன் என்ன பெரியப்பா குழந்தைத்தனமா பேசுறீங்க நீங்க வரப்போறீங்க பெருசா ஏதோ சொல்ல போறீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தா இப்படி பொறுப்பு இல்லாத பேசினா எப்படி பெரியப்பா ஐயா சைக்கிள் நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரியப்பா கிட்ட சாவி கொடுக்கலாம் ஆனா அவரை வற்புறுத்த முடியாது சின்ன வாக்கையில சாதி கொடுக்கலாமா வேண்டாமாங்கறத பத்தி டெல்லி ஆபிஸு கேட்டுதான் சொல்ல முடியும் அங்கதான் இத்தாலி பெரியமா இருக்காங்களா சரி சரி எல்லாரும் ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்க சின்னம்மா இந்த ஒட்டிய நீங்க தரக்க முயற்சி பண்ணுங்க தரக்க வல்லியா என்னடா சூரிய பிரகாஷ் பண்ணுங்க சைக்கிள் உங்க உதவி இல்லாத ஒன்னும் நடக்காது போல இருக்கேன் இந்தாங்க உங்களுக்கு ஒரு சாவி நீங்க திறக்க முயற்சி பண்ணுங்க முடியலையா என்னடாது ஆள் ஆளுக்கு தனித்தனியா சாவி கொடுத்தோம் தனித்தனியா முயற்சி பண்ணிருக்கேன் தரக்கடியே வேணா பண்ணல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த போட்டியை திறந்து பாருங்க நீங்க நாலு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க திறக்க முடியாத பொட்டி திறந்துருச்சு ஐயோ பாருங்க இத்தனை நாள் எரியாத விளக்கரியுது குழால தண்ணி வருது நீங்க எல்லாரும் ஒத்துமையிட்டீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குங்க அதாங்க நாங்க சொல்ல ஆசைப்படுறோம் அதாவது நீங்க ஒருத்தர ஒருத்தரம் சண்டை போட்டுக்கிறீங்க ஏன் தண்ணி வரலன்னு கேட்டா அப்ப வந்துதா இப்போ வந்துதாங்கிறீங்க ஏன் விளக்கறியில அப்போ வந்துதா இப்ப என்ன கேட்கறீங்களேங்கிறீங்க நீங்க ஒத்துமை ஆயிட்டீங்க எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் இது பேங்க் லாக்கர் சிஸ்டம் மாதிரி நம்ம கிட்ட ஒரு சாவி பேங்க்ல ஒரு சாவி இருந்து உள்ள இருக்கிற பொருள் பத்திரமா இருக்கும் நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உள்ள இருக்கிறது ரோடு கான்ட்ராக்ட் மாதிரி கூட்டணி யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரம் அவங்க முழுசா ஆள விடுங்க பாதியில கவுசாதுன்னு சொல்ல உங்க அதிகாரத்தை மாத்திக்கிற சண்டேல செலவு எங்களுடையதான் போயிடுது அதுக்காகதான் சொல்ல வர பெரியப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ சொன்னது எல்லாம் சார் தான்ப்பா நாங்க எல்லாரும் ஒத்துதான் இருக்க முயற்சி பண்றோம் முயற்சி வேணா உங்களுக்கு சாவி தட்டுமா எனக்கு சாவி வேண்டாம் பாத்த உங்களுக்கு சாவி குடுத்துதான் உங்களுக்கு பழக்கம் சரிப்பா உங்க முடிவு சொல்லுங்க சொல்றேன் தாமரை அழகப்பா கையாளம் கட்டிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் வா தாமரை காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கலா அழகப்பா என்ன பெரியப்பா என் வலி து இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தது அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து